ஏழு பராமபின் ஆசிபு ரதி அல்லாஹூன் அவர்கள் கூறியதாவது நபிசலாஹூ அலஹி வசலம் அவர்கள் ஒரு பிரயாணத்தின் போது இஷா தொழுகையின் ஒரு காத்தில் வத்தீனி என்ற அத்தியாயத்தை ஊதினார்கள்